நட்டினை நேர்களுக்கு வணக்கம் பகுதிக்காக உங்கள் அலமையிலு நம்ம செய்ய போகிறது அளவு தேவையான அளவு பால் ஒன் லிட்டர் சுகர் டூ ஹண்ட்ரட் கிராம் ஏலக்காய் தூள் பதி ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சிறிதளவு குங்கும பூ சிறிதளவு செர்ஸ் தேவையானளவு சூட்டி ஃபுட்டி தேவையான அளவு பன்னீர் கிரேப்ஸ் பிளாக் கிரேப்ஸ் கிரீன் கிரேப்ஸ் கஸ்டர்ட் பவுடர் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் சேமரி நம்ம வந்து பிளேட்ல பிரெட் ஸ்லைசஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுப்போம் வச்சுட்டு அதுக்கு மேல நல்லா ரெண்டு பக்கமும் ஜாம் தடி வச்சிருவோம் பிரெட்ல ரெண்டு பக்கமும் ஜாம் தடிவிட்டு அதுக்கு மேல வந்து கிரேப்ஸ் பன்னீர் கிரேப்ஸ் பிளாக் கிரேப்ஸ் கிரீன் கிரேப்ஸ் எல்லாத்தையும் அப்படியே அடுக்கி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருவோம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது கஸ்டர்ட் பவுடர் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு ஒன் பிப்டி வாட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சிருவோம் கலந்து வச்சுட்டு ஸ்டவ் வச்சு அந்த ஒன் லிட்டர் மில்கை வந்து கொதிக்க பால் கொதிச்சு வந்த உடனே சுகர் ஆட் பண்ணுவோம் சுகர் ஆட் பண்ணிட்டு சுகர் ஆட் பண்ணிட்டு அந்த ஏலக்காய்த்தூள் ரோஸ் வாட்டர் குங்குமப்பு அதெல்லாமும் கலந்துருவோம் கலந்துட்டு கஸ்ட் பவுடர் இருக்கு இல்லையா அதையும் இல்லை கலந்து நல்லா கலறி விடுவோம் நல்லா கலறி விட்டோன்னா அது கொஞ்ச நேரத்தில் திக்காயிடும் திக்க ஆகும்போது அதை எடுத்து இறக்கிட்டு அதை எடுத்து இந்த பிரெட் ஸ்லைஸ்லாம் இருக்கு அதுக்கு மேலே கிரேப்ஸ் போட்டுக்கோல்லையா அதுக்கு மேலே அப்படி இதை கொட்டி வச்சிருவோம் கொட்டிட்டு மேலே சில்வர் ஃபாயில் வச்சு கவர் பண்ணி எடுத்து ஃப்ரீசர்ல ஒரு ஒன்றரை மணி நேரம் எடுத்து வச்சு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு எடுத்தோம்னா சூப்பராக டேஸ்டி அண்ட் கிரேப்ஸ் ட்ரிபிள் டெசர்ட் தயார் இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த சீசனுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்